بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين واصلي واسلم على اشرف الانبياء والمرسلين نبينا وحبيبينا وقرۃ عيننا محمد ابن عبد الله وعليه وعلى اله وصحبه افضل الصلاه واتم التسليم اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم இடம் இருக்குது தாராளதியாக இருக்கு ஒ பேங்க சுத்து வாழ்க்கொருக்கத்தை அடைஞ்சு புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லா சுபனு தாலாவை போட்டு புகழ்கிறேன் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருளவிலும் வெற்றி பெற்று அல்லாஹுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழமினியா ஹசரத் صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ஹசூல்லா உடைய சுமத்தான வாழ்க்கை நேர்களை பேருந்த எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமி நானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாமும் சொல்வானாக அல்லாவுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே நல்லடியார்களே மனிதனுடைய உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி கண்யம் கேவலம் சுவர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லா சுபத்தாலா ஏவல் விளக்கல்களே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் விளக்கல்களின் பக்கம் செல்லும் எச்சரிக்கை விடுக்கின்றான் அல்லாவுடைய கட்டளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து இமேலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொண்டு நாள மறுமேல் நரகத்துக்கு பலியாகாமல் சுவனத்துக்கு தஞ்சம் போகுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் கொண்டு வசிய சென்ற உபதேசம் செய்து கொள்கின்றேன் உலக வாழ்க்கையில் பரிசீலனை நீங்களும் தோல்வி அடையக்கூடாது அல்லாஹ் என்னை பரிசீலிப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் என்ற அவர்களை தனது சிந்தனை விட்டு அகற்றுவதும் கிடையாது எல்லா கருமங்களிலும் பிரபுடைய திருப்தி எதில் இருக்கின்றது என்கிறதைத்தான் அவர்கள் நோக்குவார்கள் சிந்திப்பார்கள் இதனால் அல்லாவுடைய மறதியில் வாழ்ந்த அடியார்கள் அல்ல அவர்கள் அவனை சிந்தனையில் வைத்து வாழ்ந்தவர்கள் என்ற பட்டியலில் சேர்ந்து விடுவார்கள் இறுதி முடிவும் நல்லதாக அமைந்துவிடும் என்று புரிதம்பிக்க ரஜபுடைய அஷ்வருள் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய மாதங்களில் ஒன்றை கழித்துவிட்டு ரமலானை அண்மித்த மாதமாகிய ஷாபானிலே வீட்டிருக்கின்றோம் சகோதரர்களே அருண் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரமலானை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் அறிந்து வெளித்திருக்கிறோம் என்றாலும் கூட மறதியில் இருக்கும் சந்தர்ப்பங்கள் தான் அதிகம் அறிவுகள் அடிக்கல்ல ஆட்கொண்டு அவனை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றது கட்டங்கள்ல நாம் அல்லா சுபஹனு எனக்கு எந்த வழிமுறையை காட்டுகின்றான் என்பதனை சிந்தனையில் வைத்து செயல்படுவோம் என்றால் நானும் நீங்களும் நிச்சயமாக வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகிவிட முடியும் சகோதரர்களை இன்று ஷாபான் அதிகமான நாங்கள் காண்கின்றோம் வேற்றுமைகள் இருக்கின்றது மாதமா அல்லது ஷாபானுடைய மாதமா என்று அல்லா சுபா ஆரம்ப சூரா அடிப்படையிலே கூறுகின்றான் இந்த மாதத்தில் ஷாபான் அது ரமான் என்றும் கருத்துமை இருந்தாலும்பான் என்று எடுத்துல நுணுக்கமான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் முடிவு செய்கின்றான் யாருக்கு எந்த முறையில எந்த பங்கு போக வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் பிரித்து விடுகின்றான் மௌசாக்களுடைய பட்டியலிலே இருக்கக்கூடியவர்கள் யார் திருமணப்பட்டியில் இருப்பவர்கள் யார் எவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதை தீர்ப்பு செய்தான் அதற்கேற்ப அடையாளங்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் சிலர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள் அன்பர்கள் நண்பர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் பிரியும் பொழுது இதயத்தில் வேதனை மேலும் எங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் பண்புல கெட்டவர்கள் பிரியும் பொழுது நாங்கள் அடைகின்றோம் இந்த உலகத்திலிருந்து விலகும் நேரத்தில் வானம் பூமி மரமட்டைகள் எல்லாம் எங்களுடைய பிரிவாற்றுமையால் அல்ல வேண்டும் அதுதான் நானும் நீங்களும் காணக்கூடிய வெற்றி எனவே சிலர்கள் திருமணத்தில் இணைகின்றார்கள் என்றாலும் அவருடைய பெயர் பட்டியல் மௌத்தாக்களே இடம்பெற்றிருக்கின்றது என்பதிலையும் அவர் அறிவது இன்னும் சிலர்கள் இன்ப கல்யாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் அதுல அல்லாவுடைய திருப்தி எந்த அளவுக்கு இணைந்திருக்கின்றது என்பதனை சிந்திக்க மறுக்கிறார்கள் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலையங்கம் சிலர்கள் திருமணத்தில் இணைந்ததன் பின்னால சந்தோஷமான கட்டங்களை அடைவது சகஜம் அதில் அல்லாவும் ரசூலும் ஆகுமாக்கிய ஒரு சந்தோஷமான அமைப்பு தான் விருந்து இது தமிழ் மனவாளுடைய சிரசின் மீது பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு விருந்து இதனை சொன்னார்கள் மட்டுமல்லாமல் செய்தும் காட்டிய ஒரு மாபெரும் இந்த சுன்னாவுக்குள்ள நானும் நீங்களும் எந்த அளவு ஹசரத் சசூலுல்லாவோம் அவர்களோடு எந்த அளவு தொடர்பு கொண்டிருக்கின்றோம் என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்துவிட வேண்டும் இன்றைக்கு அவ்வப்பொழுது பல விருந்துகள் நடந்து கொண்டிருக்கிறது வலிமா இல்லாவிட்டால் திருமணமே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது என்ன கட்டளைகளை விதித்திருக்கின்றார்கள் எப்படி செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய தன்னுடைய மடைமார்களுக்கு எழுதுகிறார்கள் இரண்டு முத்துகள் அதாவது ஒரு முத்துல ஒன்னு கிலோ சாப்பாடு நபி சலாஹ் அலிஹி வசலம் அவர்கள் விருந்து போட்டிருக்கின்றார்கள் வலிமா என்று அதற்கு சொன்னார்கள் இது ஒரு சந்தோஷமான நிலைமையில் இடம்பெறக்கூடிய ஒன்று ஹசரத் சஃ யூத வம்சத்திலே சேர்ந்த பெண்மணி ஹைபருடைய யுத்தத்திலே கைப்பற்றப்பட்டார்கள் கல்வி ரலி அல்லா ஹூசால்கு அவர்களுடைய பங்குக்கு சென்றார்கள் ஒரு நாள் கைப்பற்றப்பட்ட அடிமைகள் நபித்துக் கொண்டு வருகின்றார்கள் சந்தர்ப்பங்கள் ஏராளம் அல்லா எனக்கு ஒரு அடிமை பெண்ணை சாருங்கள் நீங்கள் போய் எடுத்துக் கொள்ளுங்கள் பார்த்தார்கள் இளவரசியாக இருந்தார்கள் அவர்களை அடிமையாக எடுக்க சகாபாக்கள் சொன்னார்கள் அவர்களுடைய பார்வையும் இல்ல வழிகட்ட பார்வையும் இல்ல எல்லை மீறே பார்வையும் இல்ல என்றாலும் கூட அவர்களுடைய அனைத்து திருமணங்களும் அல்லாவுடைய கட்டளையின் பேர் தான் நடந்தது ஹசரத் சஃ தனக்குள்ளே எடுத்துக்கொண்டார்கள் அன்று கூடாரத்துக்குள்ளே சந்தேகம் இப்பொழுது அவருக்குள்ள பேசிக்கொள்கின்றார்கள் ரசூல் அவர்களுடைய கூடாரத்தின் திரையை தொங்க போட்டு வைத்தால் அவர்கள் உமஹாத்து முப்மினின் தான் மூமின்களுடைய தாய்களில் ஒருவர் அப்படி இல்ல அவள் அடிமை பெண் அந்த தபு அயூபில் அன்சார்லாஹு சாலான் அவர்கள் திரைக்கு பின்னால் அந்த வாசலில் வாழை எங்கிக் கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லா காலையில திரையை போட்டிருந்தார்கள் உங்களுக்கு நிறைய தீங்கலை செய்திருக்கின்றார்கள் உங்களோட ஏதும் இவளுடைய கதையை முடித்து விடுவதற்கு தான் வாளுடைய நிற்கிறேன் என்றார்கள் இறுதியில் ஹசரத் ரசூல் அவர்கள ஹசரத் சஃபார் அவர்கள் வெறுப்பான விடயங்களுக்கு உண்டான பதில்கள் அனைத்தையும் சொன்னார்கள் ரசூல்லாவை பற்றி இருந்த தப்பெண்ணங்களுக்கு ஹசரத் ரசூல் தெளிவுகளை கொடுத்தார்கள் இறுதியில நபி சலாஹ் அலிஹி வசல்லே அர்ப்பணமான ரசூலுல்லாவ தனக்கு பிரிய முடியாது என்ற அளவுக்கு நபிக்கு ஏற்பட்ட கூடாதா நான் அருமை அரும் குணங்களின் காரணமாக அந்த அவர்களுடைய வலிமா விருந்தை நபி அலி வசலமார்கள் போட்டார்கள் அவர்கள் எழுதுகின்றார்கள் அந்த சாப்பாட்டுக்கு உங்களுடைய தாயின் என்ற அடிப்படையில ஹசரத்லா உங்களுடைய உம்மாவின் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதுல வாங்க உங்களுடைய தாயின் வலிமாவுக்கு என்று அழைத்தார்கள் இந்த முறையில தான் ஹசரத் நடைமுறைகள் எனவே வலி மாவிருந்து எனும் பொழுது கடன் எடுத்து ஊரை அழைத்து அனைவரையும் வலிமா போட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை கியாமத்தினால் வரும் வரைக்கும் வரக்கூடியவர்கள் ரசூலாவுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கு ஏதுவான முறையில சோதுவான முறையில தான் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றார்கள் மீன் விளையம் செய்யாமல் கொடுக்கறதுக்கும் சரியா அனுமதி கொடுத்து தான் இருக்கின்றது அதனால் தான் ரஹ்மான் பின் அவர்கள் அந்த சஹாபி திருமணம் முடித்துவிட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே நபி சொல்லி பிஷாதின் ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமாவை கொடுங்கள் என்று சுன்னத்தை வலியுறுத்தினார்கள் எனவே ஆடு எனும் பொழுது இந்த காலத்துல ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வலிமாவை முடித்துக் கொள்வதற்கும் ஹசரத் அலி வசல்லம் ஒரு ஆட்டை ஓம நாம் காட்டி மாபெரும் செல்வம் அதனை செய்யுமாறு அணித்திருக்கின்றார்கள் எனவே இது அம்ருப் அதாவது சுந்தத்தான ஒரு ஏபல் நாம் அமையும்து கூலிகள் உங்களுடைய எந்த விதமான செலவாக இருந்தாலும் சரி இன்ப கல்யாட்டங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மக்களுக்கு சாப்பாடு போடுவதாக இருந்தாலும் செலவுகளை செய்து கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் அதற்கு மேலாக போய் வட்டியில கைய வைக்காதீங்க அதுக்கு மேலாக போய் யாரையும் கையெழுந்தாதீங்க யாரும் எனக்கு தருவாரு என்று எதிர்பார்க்காதீங்க வேதத்தை அறிந்து சுண்ணாவை விளங்கி செய்வது தான் ஏற்றம் இல்லாமா அல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் எதனை கொடுத்திருக்கின்றாரோ அதிலிருந்து தான் செலவுகளை செய்ய சொல்கிறே தவிரை வசதியை ஏற்படுத்துவான் என்கிறதனை சொல்லி வைத்தார்கள் எனவே வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு பதில் கொடுக்கிறது அழைக்கப்பட்டா கட்டாயம் போயிடுங்க அவரு இஜாபத் கட்டாயமாக இருக்கிறது முஸ்திரன் பல்யன் அவரு நோம்பு நோற்றவராக போயிருந்தார் உதாரணத்துக்கு சுண்ணத்தான நோம்பாக இருக்கும் அப்படி அவரு நோம்பு நோற்றவராக போய் இருந்தால் அங்கே பாருங்கள் விருந்து போட்டவர் நீங்க சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பதின் காரணமாக உள்ளத்தில் வருத்தம் ஏற்படும் என்றால் நோம்பை முறித்துவிட்டு அவருடைய வலிமாவை சாப்பிடுவிடுங்கள் நோம்பாது அறித்து விட்டீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு சுமத்தான நோம்பாக இருந்தாலும் அப்படியே இருக்க முடியும் சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க நேர்ச்சை நோம்புகளை வைத்திருப்பீர்கள் நேர்ச்சை எனும் பொழுது அது பரலை பரலை முறிக்க முடியாது அத்துடனே ரமலானுடைய பரவான நோம்பின் காலத்தில் யாரும் பகலை சாப்பாடு து கிடையாது எனவே பரவான நோம்பு எனும் பொழுது அது நெற்சை நோம்பு தான் அதனை நீங்கள் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டதின் இருக்கலாம் என்றாலும் போறது சிறந்தது அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் வயிற்றான நோம்பு வைத்திருப்பதனால அவருக்காக நீங்கள் அந்த விருந்துக்கு அழைத்ததவர்களுக்காக செல்வந்தர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது என்ற ஏழைகளை விட்டுவிடப்படுகின்றது இது முஸ்லிம் ஷரீஃபிலே இடம் பெறக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களை சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் பார்க்கலாம் பெரும் பெரும் பெரும் இடங்கள்ல ரொம்ப எடுப்பார்கள் இவர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கென்று தேர்ந்தெடுத்த அந்த கோலத்தை அல்லாஹ் விரும்புகின்றான் அது ஹசரத் சகாபாக்களுக்கு முற்றிலும் ஒப்பான கோலம் என்பதனை மறந்துவிடக் கூடாது எனவே சாப்பாடுகள்ல மிக கெட்ட சாப்பாடு தான் ஏழைகளை விட்டுவிட்டு செல்வங்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்க கூடியது ஒரு நாள் ஹசரத் அலி வசல்லம் பிரயாணத்தில் இறந்து திரும்பி வந்தார்கள் வந்து ஹஜரத் ஒரு கடவுள் ஹசரத் சசுல்லா சல்லாஹ் அவங்க ஒரு சாப்பாடுக்கு போனாங்க அங்கே சாப்பாடு அனைவரும் அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் சாப்பிடாமல் விலகி கொள்கின்றான் அவர்கள் கேட்டார்கள் ஏன் நீ விலகி கொள்கின்றாய் சொன்னார் அருமை நாயகம் முஸ்லிம் உன்னுடைய சகோதரன் உனக்காக சிரம் மேற்கொண்டு சாப்பாட்டை தயார் செய்து உன்னை அழைத்திருக்கின்றான் நீ நான் நோட்டிருக்கிறேன் என்று சொல்கிறாயா நோம்பை விட்டு சாப்பாட்டை உட்கொள் அந்த இடத்திலே அதாவது நோன்பை நோட்பதற்கு வேறொரு நாளை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று படித்தார்கள் இந்த அளவுக்கு கரீவான சகோதரர்களே இந்த சாப்பாட்டின் பொழுது நடந்து கொள்ளக்கூடிய அகலாத்துகளை கட்டகரிகளை பிரித்து சாப்பாடுகளை போடுவார்கள் மூன்று நாளைக்கு வலிமா கொடுக்கக்கூடிய பழக்கங்களும் சிலரிடத்துல இருக்கத்தான் செய்கின்றது சொன்னாங்க அப்படி இரண்டாவது நாள் உங்களை சாப்பாடுக்கு அழைத்தால் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்ற அளவுக்கு சொன்னார்கள் இருக்கின்றது அதாவது முதலாவது நாள் போடப்படக்கூடிய வலிமா மூன்றாவது நாள் பகிரப்படக்கூடிய அந்த வலி முஹஸ்துதியும் அவருடைய ஒரு ஆடம்பரமும் உயர்வு தன்மையை மக்களுக்கு காட்ட வேண்டும் து மூன்றாவது அழைக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் அங்கே கொண்டு வர முடியாது அவருக்கு ஹோட்டல் எடுத்து வலிமா விருந்து போடுவதற்கு வசதியும் இல்லை மக்களுக்கு அதிகமாக சொல்லவும் வேண்டியிருக்கின்றது என்று இருந்தால் ஏதும் இல்லாமல் யாராவது இப்படி மூன்று நாட்களுக்கு பிரித்து சாப்பாடு போடுவார்கள் என்றால் அந்த இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் ஒரு கேள்விக்குரியதில்தான் மேலும் அதற்கு பதில் கொடுப்பது கட்டாயம் இல்ல அங்க செல்லத்தான் வேணும் அவசியம் இல்ல என்கிற சொல்லி வைத்தார்கள் அத்துடனே வலிமாவுக்கு செல்வதாக இருந்தால் கிதாபுகளே ஹதீசனுடைய நிழலை வைத்து எழுதுகின்றார்கள் அப்படி அவரை முதலாவது நாள் அழைக்கப்பட வேண்டும் அவருக்கு போகக்கூடிய அந்த வலிமாவுக்கு அவரை முதலாவது நாள்ல அழைக்க வேண்டும் அத்துடனே அல்லாஹபிள் அக்னியா சொல்லப்பட்டதை போல செல்வந்தர்களை மாத்திரம் அந்த வலிமாவுக்கு அழைத்து இருக்க கூடாது எழுப்புவார் இவருடைய பயத்தின் காரணமாக சொன்னார்கள் மக்கள்ல ரொம்ப கெட்ட மனிதன் இதாபத் அவருடைய கெவிதியை பயந்து அவரை கண்ணியப்படுத்துறது சில சண்டிய நூல் கொம்ப நூல் இருப்பான் அவனு சில நேரம் எங்களுடைய மானத்தையும் நடு சந்தில வாங்கிடுவான் சொல்லியே ஆகும் என்றது இந்த அழைப்பு வெறுப்போடு விடுக்கப்படக்கூடிய அழைப்பாக இருக்கிறதன் காரணமாக சொன்னார்கள் அந்த நோக்கங்களோட அழைக்கப்படாமல் இருக்க வேண்டும் இவருக்கு அழைப்பு விடுக்கலண்டா எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்காமல் போய்விடும் எனக்கு ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பை மற்றும் அதிகாரியாக விடும் என்ற எண்ணம் இவருக்கு இருக்க கூடாது அந்த மனிதனை அழைக்கும் பொழுதே மேலும் அல்லா யூன தம்மைய அங்க இவர் போறதின் காரணமாக இன்னொரு மனிதனை காணுவார் தனக்கு ஏதேனும் நோவினைகள் செய்துவிடுவார் என்று காரணமாக எண்ணின் மூலம் இன்னொருத்தருக்கு நோவினை ஏற்படும் அல்லது நான் போவதின் காரணமாக இன்ன மனிதரும் அங்கே வந்திருப்பார் அவரின் காரணமாக நான் பல சிக்கல்களுக்கு நெருக்கடிகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் என்று இருந்தால் அந்த வலிமாவுடைய விருந்துக்கு இவருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்றது அடுத்தது அவரோடு அமர்வதற்கு தகுதி இல்லை அதாவது இன்றைக்கு நாங்கள் நினைக்கக்கூடிய தகுதிகள் அல்ல ஏழை செல்வங்கண் என்ற பாகுபாடு இல்ல மாற்றமா ரொம்ப மோசமான முறையில அசிங்கத்தோட உதாரணத்துக்கு பல நாட்கள் குளித்தும் கிடையாது அவருடைய தோற்றங்கள் எல்லாம் ரொம்ப அசிங்கமா ஆடைகள் எல்லாம் ரொம்ப பீச்சம் எடுக்கக்கூடிய அசூசைகளாக இருக்குது இவரோட சாப்பாட்டுல உட்கார முடியாது வாடை இத அங்கே ஏன் அருவருப்பானை வீசிக் கொண்டிருக்கிறது என்றாலும் சுத்தத்தை இஸ்லாம் ஆதரிக்கின்றது இந்த தகுதியை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர அப்படி அல்லாமல் நான் நினைக்கக்கூடிய முறையில் ஏற்றேதங்களை சொல்லவில்லை மேலும் சொன்னார்கள் பேசுகிறார்கள் அந்த வலிமாப்பு அளிக்கப்படக்கூடிய இடங்கள்ல அதாவது புத்தியை கூடிய சாமான சிலர்கள் விரும்பக்கூடிய சாமானது அப்படியான இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய அல்லது சங்கீதமும் கும்மாளங்களும் கூத்துகளும் டான்ஸுகளும் அங்கே போடப்படுகின்றது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலை இது சர்வசாதாரணமாக நடக்குது மீடியாக்கள் எல்லாமே பறந்து விருந்து அவ்வப்பொழுது நல்ல நல்ல விடயங்களை மக்களுக்கு முன் வைத்தாலும் அசம்பாவிதங்கள் சொன்னாலும் கூட ஈமான் உள்ளவனா இருக்கவன்மே அதனை பார்த்து திருந்துவதற்கு அதனால அவைகளை புறக்கணித்து விடுகின்றது மனோ இசைக்கு எது சேதுவாக இருக்கின்றதோ அதனை மட்டும் தான் கண்டு கழிக்கிறது இப்படியா மக்களிடல இந்த பானங்கள் ஹராமான சில நடைமுறைகள் சங்கீதங்கள் எல்லாமே ஒன்று வலிமா விருந்தை சாப்பிட்டு விட்டு எல்லோரும் போனதன் பின்னால அந்த மாப்பிளோட புறத்தாலையும் பொண்ணுடைய பொறுத்தாலையும் எல்லோரும் சேர்ந்து மற்றவர்கள் உயர்ந்து இருக்கிறது எல்லாம் இன்றும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் காணத்தான் கிடைக்கின்றது எனவே இதை போன்ற நடைமுறைகள் செயல்பாடுகள் நீங்க போகக்கூடிய வலிமா விருந்தில இருக்கும் என்றால் அங்கே போவது கட்டாயம் இல்ல மேலும் அது பட்டின விருப்புகள் பட்டு ஆண்களுக்கு விருப்புகளை உட்கார வைப்பதற்கு இருந்தால் சில்க் துணிகளை பெண்களுக்கு தான் பயன்படுத்த முடியும் அவர்களுக்கு தான் அதுல அமர முடியும் அதிலும் ஒரு லழிப்பான கவுல் இருக்குது பெண்களாக இருந்தாலும் அவைகள்ல அமரக்கூடாது என்ற ஒரு கவுல் இருந்தாலும் கூட பெண்களுக்கு அல்ல பட்டை ஹலால் ஆக்கி இருக்கின்றான் ஹியாமத்தினால் வரும் பொழுது இந்த அதாவது சினாவையும் அவர்கள் ஹரீர் என்ற பட்டையும் ஹலால் ஆக்கி கொடுவார்கள் மதுவை சர்வசாதாரணமாக அழிவார்கள் எனவே பட்டாடைகளை ஆண்களுக்கு விருப்ப இருந்தாலும் கூட அமர்ந்து விருந்துக்கு போகாமல் இருக்கலாம் மேலும் அலாப்பின் அந்த வீடு முகடுல அல்லது சுவர்கள் உருவப்படங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படியா கொஞ்சம் போகாமல் இருக்கலாம் அல்லது கேட்டதுக்கும் போகாமல் இருக்கலாம் அல்லது ஆடைகள் அவர்கள் பதிச்சு வைத்திருக்கின்றார்கள் சகோதரர்களே இந்த அளவுக்கு பேணிதல்கள் கையாளப்படக்கூடிய விருந்தாகத்தான் முஸ்லிம் உடைய வலிமா இருக்க வேண்டும் ஆனால் இன்று முற்றிலும் அந்நியவர்களுக்கு ஒப்பானதாக இருக்குது சில உலமாக்கள் அப்படியான இடங்களுக்கு போக மாட்டார்கள் பேண்கள் உள்ளவர்கள் அப்படியான இடங்களுக்கு போக மாட்டார்கள் எனவே இதை போன்ற இடங்கள்ல நீங்க வலிமா விருந்துகளை போட்டுவிட்டு நல்லவர்களுக்கு சொல்லி அவர்கள் வராமல் பதில் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர்களை குறை கூறுவது அது பெரும் அநியாயம் என்கிறதனையும் இதனால் தான் சொன்னார்கள் இத போன்ற இடங்களை கொள்ளுங்கள் முன்னால போவேன் என்று அச்சம் பயம் அவர்கள் இந்த ஹம் மது இடங்கள்ல அமரவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் இருக்கின்றது அல்ஷரஅல்லாஹு தஆலாவை அவர்கள் ரிவாஜ் செய்கின்றார்கள் அனஹு கதம மின் சஃபரின் ரசூலுல்லாஹி அருதவ அரு சஃபர்ல இருந்து பிரயணத்துல இருந்து திரும்பி வந்தார்கள் எங்களுடைய வீட்ல ஒரு திரை இருந்தது فيه சுவருல் கைலி தவாதுல் அஜ்னிஹதி அதிர ரக்கைகள் இருக்கக்கூடிய குதிரைகளின் உருவ படங்கள் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃஅ அமர பிஹி அதனை கலட்டுமாறு பின் நஸ்ஹர்ஹா உடனே கலட்டுமாறு ஏவினார்கள் மேலும் மேலும்டங்கள் இருக்கின்றதோகள் அந்த இடத்துக்கு மலாய்க்கா மார்கள் சமூகம் அளிக்க மாட்டார்கள் என்றார்கள் எனவே சகோதரர்களே என்று நடக்கக்கூடிய விடயங்களை பாருங்கள் அந்நியவர்களுடைய நாங்க சில சந்தர்ப்பளிமாக்கலை எடுக்கின்றோம் ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு நாம் அடிக்கக்கூடிய இந்த தம் நட்டத்துக்கு என்ன பொறுமதி இருக்கிறது என்கிறது சிந்தனை செய்து பாருங்க இப்போ ஒரு மனிதன் இப்படியான ஹராமான விடயங்கள் நடக்கக்கூடிய நீக்கிவிடுவார்கள் என்றிருந்தார் அவருக்கு அந்த இடத்துக்கு போகலாம் அல்லது இவரும் போய் அந்த இடத்துல சம்மதிப்பார் என்றால் இந்த ஹராமான விடயத்துக்கு சம்மதித்தவரை போல ஆகி விடுவார் எனவே ஊமையை போல பராத்தை பார்த்துவிட்டு அந்த ார்ந்து தன்னுத்த பெண் மக்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அவர்களுடைய கணவன்மார்களும் வலிமா போட்டார்கள் ஹசரத் சசூர்லா சில சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய வசதி இருந்த நேரம் தாராளமாக சாப்பாடு கொடுத்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது அப்படி இல்லாத சந்தர்ப்பங்கள்ல எல்லோருக்கும் வாழ்வதற்கு வழியை கொடுத்திருக்கின்றார்கள் அத்துடனே இன்று வலிமாக்களுக்கு காடுகள் தயார் செய்யப்படும் பிரச்சனை கிடையாது என்று சிலர்கள் சொல்லுவார்கள் என்றாலும் உண்மையான சின்னத் அது அல்ல நாம் போய் அவருடைய வாசல்ல நின்று அதற்குண்டான அழைப்பை விடுக்கிறது தான் எங்களுடைய அப்படியே சங்கமித்து விட்டது அதனால கார்டு கொடுத்தால்தான் வருவார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம் சில நேரம் அந்த கார்டுகள்ல பார்க்கலாம் அடித்திருப்பார்கள் பரிசுகள் கிடையாது எனவே யாரு கிப்ட் எடுக்காமல் வருகின்றார்களோ அவர்களையும் கபூல் செய்வோம் யாரு விரும்பி எடுத்துக்கொண்டு வருகின்றார்களோ அதனையும் கபூல் செய்வோம் அது ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி கிப்ட் என்பதனை மறுத்தில பார்ப்பதும் இன்னொரு விதத்துல பார்ப்பதும் அல்ல மாறாக சொல்ல வருகின்றேன் அவர் கொண்டு வந்தோ வரை இல்லையோ அந்த வார்த்தையை நாம் அந்த காடுகள்ல பதிப்பதற்கு எந்த விதமான சரியத்துடைய ஆதாரங்களும் கிடையாது அதற்கு மாறாக ஏன் போட்டோ பிடிக்க கூடாது ஆண்கள் பெண்கள் ஒன்றை கலக்காதும் வந்துவிட்டு அவர்களுக்கு மிகவும் கண்ணியமான முறையில அதுல கலந்துவிட்டு போக முடியும் எனவே ஏராளமான விடயங்கள் கரீவான சகோதரர்களை அசம்பாவிதங்களும் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வலிமா உடைய விருந்திலே வலிமா அது அல்லது மாப்பிள்ளையுடைய சாப்பாடு இது அவள் அறவாசி என்று சொல்லி சாப்பாடை ரொம்ப பெரிதாக டாம்பிமாக பிப்டி பிப்டி பகிர்ந்து கொண்டு சாப்பாடு போடுகின்றார்கள் இதற்கும் சரியத்துல ஆதாரம் கிடையாது பெண்ணை பெற்றவருக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது அவளே சீதனமாக அமையும் பொழுது அவளிடத்திலிருந்து எதிரை நீ எதிர்பார்க்கின்றாய் இன்னமா துன்சரூனூர் உங்களுக்கு உதவி செய்ய பண்றதும் உங்களுக்கு அதிலும் ஆக தான் அவளை பராமரிக்கும் பொழுது அல்ல உனக்கு மாப்பெரும் பரக்கத்தை ரசமத்துகளை செய்து விடுவான் அதற்கு நாம் ஆரம்பத்தில் களம் அமைக்க வேண்டும் அதுதான் தான் ரசில் ஆலமீனுடைய துவாவை போடுவதற்கு முன்னால இந்த மனைவியும் வேண்டும் இம்ரான் ஒரு கனவன் இது பெற்றுக் பதவி கிடைக்கிறது சொல்லி வந்து மனைவிடைய முன்னத்தை பிடித்து அந்த துவா கூட தெரியாது ஏற்படுத்த வைத்திருக்கின்றான் எனவே காலத்துடைய மாறுதல்களுடன் சுண்ணத்துகள் மஞ்சி மறைந்து போய் கொண்டிருக்கின்றது எனவே ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மாப்பிளையும் அவரு பூமலை தெளிக்கிறதுக்கு முன்னால நல்ல நடைமுறைகளை சகோதரர்களை மேற்கொள்ளவனும் அந்த அடிப்படையில பெண்ணை சொந்தமாக்கி கொள்கின்ற அவர்கள் ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் நீண்ட தலையங்கம் அவர்கள் உயிர்ப்பிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொலத்தான் முடியல நீராடத்தான் முடியல குடிராக இருக்குது சரி அதற்கு சரியா பல ஆல்டர்னேஷன் முன்வைத்திருக்கின்றது பயமா இருக்குதா உங்களுக்கு ஜலதோஷம் குடிக்குமா அப்படி என்றார் தூங்கி கிடைக்கிறான் மனைவி டயர்டாக இருக்கும் இரவு அதிகமான சந்தர்ப்பங்களை விழித்தும் இருந்து இருப்பார்கள் இப்போ இவன் தொழுதுவிட்டு அவளை எழுப்பாட்டுகிறான் அவள் எழும்புவதற்கு மறுக்கிறாள் இவரு தன்னுடைய விரலை நீர்ல நலச்சி தொளித்து அவரை எழுப்பாட்டி அவளை எழுப்பாட்டி சொல்ல வைக்கிறார் இந்த கணவருக்கு அல்லாவுடைய ரஷ்மத் கிடைக்கட்டும் அதே மாதிரி மனைவியும் செய்தால் அந்த மனைவிக்கு அல்லாவுடைய ரசுமத் கிடைக்கட்டும் என்று முழு உலகத்துக்குமே அகிலத்துக்குமே ரசுமத்தாக வந்த ரசுமத்து ஆலமீனுடைய துவா அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்குது சகோதரர்களை அதன் பின்னால வலிமா விருந்து அல்லாஹோ அக்சபர் அது தாமதித்தோ உடனேயோ அல்லா பெரும் இன்றைக்கு வருட காலங்களை கழிச்சிட்டோம் ஒரு நாளாவது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த ஹதீஸ் அமல் செஞ்சோமா எனவே புதிதாக இணையக்கூடியவர்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் இந்த ஹதீசை அமல் செய்வதற்கு அல்லாஹ் அவனுடைய நம் அனைவருக்கும் தோப்பி செய்வான எ கலியாட்டங்களில் கூறுவான மாதங்களில் அதனுடைய சிறப்புகளையும் மகிமைகளையும் நல்லவர்களுடைய கூட்டத்தில் ஆகிடுவதற்கு